வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு பானிபட் நகரில் முதலாவது போர் நிகழ்ந்தது டெல்லியைச் சேர்ந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் வெற்றி பெற்று பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை முதல் நிறுவினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரேசில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய பகிரங்கமாக அறிவித்தார் தோட்டத்தில் செய்த இந்த அறிவிப்பு நாள் உலகம் முழுவதும் உள்ள பஹாய் சமயத்தினரால் முதல் நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரேசிலியா பிரேசில் நாட்டின் தலைநகராக ஆக்கப்பட்டது ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிரேக்க நாட்டில் பொதுத் தேர்தலுக்கு சில நாட்களே ராணுவ தளபதி பபடோ பவுலோஸ் என்பவர் ஆட்சியை கைப்பற்றி அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெய்ஜிங் நகரில் தியன்மன் சதுக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் சீர்திருத்த தலைவர் ஹூ யா மறைவுக்கு அஞ்சலி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 முகமது இக்பால் பிரிட்டானிய இந்தியாவின் முஸ்லிம் கவிஞர் கெய்ன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டி ஆர் மகாலிங்கம் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் மற்றும் பாடகர் இந்நாளின் சிறப்புகள் பகாய் சமயத்தினரிடையே முதல் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை